சத்குருமிகம் குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் கண்டன் அந்த கோலையா பீடத்தை எதிர்க்கிறத நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா அப்ப என்ன கிருஷ்ணன் வந்து ஓடி வந்து கீழே வந்து விளையாட்டாக தரையில் கீழே விழுந்து ஏந்துட்டும் இது தெரியல அந்த யானைக்கு அதாவது கீழே வந்து ஏந்தாச்சுன்னு தெரியாது அதனை வந்து கீழே இருக்கான்னு சொல்லி அதனுடைய தந்தங்களை குத்தணும் அதனுடைய தந்தங்கள் வந்து பலமிழந்து அப்படியே ஃப்ரீயாகிடணும் அதனுடைய ஃப்ரீ ஆகிடும் பல்லு பிடுங்கிறாப்பிள்ளை வேறு ஒன்றும் இல்லை பல்லு பிடுங்கிறாப்பிள்ள அப்படி ஆகிடணும் அப்போ என்னாச்சு அம்மா சுவாமி குறிப்பேரில் சொல்கிறோம் அப்போ என்னாச்சு அது இது தெரியாத கண்ணு சின்னது இது அது ஏறு ஏற்கனவே டாஸ்மாக் வேறு ஏறியிருக்கான் மதம் பிடிச்சதான் மதம் பிடிச்சது அசுரையான டாஸ்மாக் ஏறியிருக்கேன் கண் வேறு சின்ன கண் சுழலும் அவள் கண்ணை டக்குருக்கு வந்து ஏழு ஏழுந்து போனோடனே கீழே வந்திருக்கா நினச்சின்னு வேம கோபத்தோடு வந்து ரெண்டு தந்தைங்களால் அந்த பூமியை கீழே வந்திருக்காங்கிற எண்ணத்தோட த குத்திட்டு அப்போது அதுக்கு சரியான வலி த தன்னுடைய தாக்கினது வேஸ்ட்டாக போயிடுதுங்கிற அதனால் தாங்க முடியாத அந்த கோபத்தோடு அந்த யானை என்ன பண்ணித்தும் மாவுத்தர்கள் வந்து மறுபடியும் தூண்டி விடுறார்கள் அந்த யானைப்பாளர்கள் அதனால் மறுபடியும் கோபம் கொண்டு கிருஷ்ணனை துரத்தித்தான் அப்படி மதுசூதனான மதுங்கிற ராகசனை முடித்த அந்த கண்ணன் கிருஷ்ணன் தன்னை தொடர்ந்து வரக்கூடிய யானையை நெருங்கி பக்கத்தில் வந்து கையால் தன்னுடைய துருக்கியை பிடிச்சு கீழே தண்ணான் தரையில் தள்ளான் அப்போது தரையில் அதை வரதை வந்து பிடிச்சி கீழே தள்ளிவிட்டான் தந்த உடனே தள்ளின அந்த துருக்கையாலே அதை பிடிச்சி தள்ளின கீழே வந்த யானையை கிருஷ்ணத்தின் காலால் அமுத்தி முதிச்சு உதச்சு உதச்சு பிடிச்சி இப்போ ஏற்கனவே தந்தம் வந்து தையில குத்தித்தான் லூசாகிடுதான் அந்த தந்தத்தை ஒன்று பிடுங்கி ரெண்டு தந்தம் இருக்கு ரெண்டு தந்தம் புடுங்கி அதனாலேயே அந்த தந்தங்களா தந்த கூர்மையாக இருக்குமா அந்த தந்தங்களாலேயே யானையும் யானையை முடித்தான் யானை பாகங்களையும் அதே மாதிரி குத்தி கொன்றான் அப்படி அந்த கூலையா பீடம் சொல்லப்பட்ட அசுர யானையை அந்த த கூர்மையான தந்தத்தாலேயே குத்தி அவை முடித்து யானை பாகன்களையும் கொன்னான் சிங்கம் விளையாட்ட யானையை கொள்ற மாதிரி இருந்தது அந்த காட்சி சிங்கம் வந்து என்ன பண்ணும் நேராக வந்து அதனுடைய மஸ்தகத்தில் மேலே அடிக்கும் அடிச்சும் அதை அதனால தான் சிங் சிம்ம சொப்பனம்னு சொல்வார்கள் அப்போது சும்ப சொப்பனத்தில் பார்த்தா கூட கொஞ்சம் பயம் வந்து வந்துருமா அப்படி யானையை கொண்டேன் அப்படி இருந்தது காட்சி இறந்த யானை செட்டு போயிடுத்து உயிர் போனால் அந்த யானையை விட்டுட்டு இறங்கி கந்த த ரெண்டு யானை கையில் பிடிச்சி உருவி எடுத்து வச்சுட்டு அந்த ரங்கத்துக்குள்ளே நுழைகிறான் கண்ணன் அப்போ யானையோடு சண்டை போட்டதுனால அதனுடைய தன்னுடைய தோல் மேலே ரெண்டு ரத்தங்களும் ஏறி வச்சுட்டுருக்கான் சரீரத்தில் அந்த யானையினுடைய மத ஜலம் அந்த மதஜலம் அப்படியே தெரிச்சிருக்கு யானையினுடைய மத தெரிச்சிருக்கு ரத்தம் வேறு பீரிட்டு மேலே தெரிச்சிருக்கு பெரிய ஒரு சண்டை போட்டு வந்த வீரன் மாதிரி எப்படி இருக்கான் அவனுடைய முகமும் தாமரை போன்ற முகம் ஏற்கனவே வியர்வ தூளிகள் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பதற்கு அழகாக காட்சியளிக்கிறான் பெரிய வீரனாக இருக்கான் கண்ணன் தானே அது வந்து பெரிய வீரனை அப்படி காற்றளிக்கணும் இந்த இடத்துல நாராயணியத்தில் ஒரு சொல்கிறார் என்னென்னா அந்த யானையினுடைய தந்தத்துக்கு உள்ள கவிகள்லாம் சொல்கிறார்கள்லாம் முத்துக்கள்லாம் இருக்குன்னு முத்துக்கள் முத்துக்கள்லாம் இருக்குன்னு அந்த முத்துக்களை கலெக்ட் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்டை சீராமாட்டை கொடுத்து யா ராதையிட்ட கொடுத்து முத்துமாலையை போட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தராக சொல்கிறார் யான தந்தத்தை க ஆயுதமாக வச்சுருக்கான் யான தந்த தான் ஆயிரும் வெள்ளை வெள்ளையாக இருந்துருக்கும் ஐயா நம்மால் வந்து வேறு இதுவாக இந்த கோலத்தில் சரீரத்தில் அப்படியே அந்த யானையினுடைய மத நீர் வந்து அப்படியே பீச்சு அடித்து மேலே இருக்கேன் அந்த ரத்தந்தோ ரத்த துளிகள்லாம் மேலே இருக்கேன் உயர்வை துளிகள்லாம் இருக்கேன் அழகான முகம் வேலையே இது தந்தத்தை வேறு வச்சுருந்துருக்கான்னா வெள்ளையாக வேறு தந்தம் இருக்கேன் பார்ப்பதுக்கு அழகாக இருக்கான் அப்படி ஆயுதமாக வச்சுன்னு வரான் ஒரு தந்தத்தை பலராமனுக்கும் ஒரு தந்தத்தை கிருஷ்ணனுக்கு வச்சுட்டு கோபர்கள்லாம் தொடர்பின்னால் வரார்கள் கோபர்கள்லாம் ஜெயாவதி பவா கண்ணனுக்கு ஜெயாவதி பவா ஜெயாவதி பவான்னு சொல்லி யுத்த நுழைகிறான் அந்த இடத்துல அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் இந்த பதினாழு பதினேழாவது தான் ஒரு சக்தியாக காண்பிக்கப்படுறது காவியக ரச அனுபவிக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்களவன் பத்து ரசிறான் அப்படின்னு பார்ப்போம் மல்லா நாம் அசனிகி திருநாம் நரபரகா ஸ்மரோ மூர்த்திமானு கோபானாம் स्वजनो सुपित्रो ஜனோ அசத்தம் भोजपतेर, சாத்தா பித்தோ சிசு மருத்துர்ஜபத்தை தம் परदेवता इति, பரதேவோ ரங்கம் கத சா் अशनिहिं, அம் நரவர स्मरो ஸ்ரீணம் ஸ்மரோ மூமனோ அசத்தம் கிருதிபா சாத்தி சிஷு மோோஜபே விராட் அவிதா விராட் அவிதா தம் பரம் யோகின பரதேவோ ரங்கம் கத சஜையா பீடம் திருஷ்வா தாவை துர்ஜய கம்சோ மனஸ்வீ திருஷம் உடவிஜி நூலையீடம் कदा, தாவ தாவர்ஜய கம்சோ மனஸ்வீ திருஷம் உத்விஜி நிற்போஜோ ரங்க மகாபுஜோ விச்சித்திரவாபரணஸ்தமேஷாரணோ மன கஷிபோ கிருப்பீட்ச மகாபுஜோ விச்சித்திரவாபம்பரோயுத்தமேஷாரணோ மனா கஷிபோ பிரபாட்ச நரீட்ச த உத்தமபுருஷோ ஜன மஞ்ச நாகராஷ் கா நகர்ஷவேகோத் உத்லித்தேனா பப்பூர்ணே தடான நரீட்சத்த உத்தமபுருஷோ ஜன மஞ்ச நாகரம் பகர்ஷவேகோத் கட்சநா பப்பூர்ணே தடான இருபதாவது ஸ்லோகம் அருடையும் பார்ப்போம் 21 ஒன்று பிவந்திவச்சுபாம் லிஹந்திவஜிஹுவயாம் ஜிஹ்ரந்திவநாபியம் ஸ்லேஷியாஹுபி பிபந்திவச்சுபியம் லிஹந்திவிஹ்வயாம் ஜிஹ்ரந்திவநாசாபியம் ஸ்லேஷியந்திவபாஹுபி இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் நான் பதினேழுலேருந்தி பதினேழாவது ஸ்லோகம் தான் ஒரு ரசமான ஸ்லோகம் அடையின்னு சொன்னேன் மல்லான மசனிஹி திருணாம் நரவர स्मरो ஸ்ரீணம் சமரோ மூமேஸ் சுவனோ அசாம் க்ஷுபு சாஸ்தாசு மருத்துர் போராட் அவிதூஷா தம் பரம் யோகிணம் வஷ்ணீனா பரதேவ் விதி பரதேவ் விதித்த ரங்கம் கத சீ ந ஸ்தீஸ் ஸ்மரோ மூலம்ஜனோ அசாம் க்ஷிபு சாஸ்துஷு மத்தியுர்ஜபிஷாம் தரம் ஜோகினா பரதேவோ ரங்கம் கத சஜையா பீடம் திருவா தவப்புய கம்சோ மனஸ்வம திருஷம் உஜ் உஜே நிற दुर्जयो, கவலையீடம் திருஷ்டா तरा, துர்ஜய கம்சோ மனஸ்வீ தராசம் உஜி தௌரேஜோ ரங்க மகாபுஜோ விச்சித்திரவாணஸ்தமேஷாரணோ மனா கஷிப்போ பிரபா நிறீஷத்தம் தௌரேஜோ ரங்க மகாபுஜோ விச்சித்திரவாணஸரம் எ நட்டா உத்தம வேஷாரணோ மனா கஷிப்போ பிரபயா நரீட்சத்தம் நரீட்ச தா உத்தம பூருஷோ ஜன மஞ்சநாஷ் நம் பகர்ஷவேகோத் கஷான பபூர்ண நயனைத்தரீட்ச தா உத்தம பூருஷோ ஜன மஞ்சநா நகர்ஷவேகோத் கஷன பபூர்ணம் பிபந்தேவ சக்ஷுப்யாம் லிகன் தேவஜி பொயாம் ஜிக்ரன் திவநாசாபியம் ஸ்லிஷ்யன் தேவ பாகுபிகி பிபந்தேவ சக்ஷுப்யாம் லிஹன் தேவஜி பொயாம் ஜிக்ரன் திவநாசாபியம் ஸ்லிஷ்யந்தைவ இந்த இடம் தான் என்ன இருக்கலையா அதாவது கிருஷ்ணனை அப்படி அனுபவித்தார்கள் அந்த மதுரா நகரத்து ஜனங்கள் பார்ப்போம் பதினேழாவது ஸ்லோகத்திலிருந்து மல்லா நாம சனி இருக்கலையா அந்த மல்லர்களுக்கெல்லாம் உள்ள நுழை கண்ணன் எப்படியும் ஒரு அந்த கொலையாப்பீடை யானையோட சண்டை போட்டு யானை பாகன்களை எல்லாம் முடித்து அந்த சண்டை போட்டதலால் ஏற்பட்ட அந்த இதற்கில் அது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று பக்கம் வந்து அந்த யானையினுடைய மத மேலே தெரிச்சு இதெல்லாம் ரத்தமெல்லாம் தெளித்து ஏற்கனவே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த முத்துமுத்தாக இருக்கக்கூடிய வேர்வைகள்லாம் கண் நெ நெத்தியில் இருக்கேன் அப்படி ஆயுதமான அந்த யானை தந்தத்தை வச்சுட்டு பலராமனும் கிருஷ்ணனும் ஜோடியாக ரெண்டு யான சின்ன குட்டிகள் மாதிரி அவர்கள் நுழையிறார்கள் யுத்த ரங்கத்தில் பின்னால் ஜெயாஜி அந்த கோபர்கள்லாம் கோபர்கள்லாம் கூட இருக்கக்கூடிய கோபர்கள்லாம் சத்தம் போட வராங்க அப்படி பார்க்குறதுக்கு ஒரு காட்சி இருக்குது ஒர் இப்ப அடியன் வச்சுப்போம் நான் ஒத்தருக்கு புள்ள ஒத்தருக்கு கணவன் ஒத்தருக்கு அப்பா ஒருத்தருக்கு மாமனார் ஒத்தருக்கு வந்து நான் மாமனார் இப்படி பலவிதமா இரு ஒரே ஆளுதான் அடியன் ஒத்தர் தான் இப்படி பலவிதமா சொல்லப்படுறேன் இல்லையா ஒருத்தனுக்கு அண்ணா ஒருத்தருக்கு அண்ணா ஒத்தருக்கு கணவர் ஒத்தருக்கு நான் புள்ள ஒத்தருக்கு நான் பேரன் ஒத்தருக்கு நான் வந்து நான் தாத்தா ஒத்தருக்கு நான் வந்து அப்பா ஒருத்தருக்கு நான் வந்து மா மாமனார் ஒத்தருக்கு நான் மாமா ஒரே தானே இவ்வளோ தரும் அப்படி தான் கண்ணன் இப்படி நுழையிற போது பல ஒவ்வொரு ஸ்டெட் ஆஃப் ஜனங்களுக்கு ஒவ்வொரு விதமாக கண் காண்பிக்கிறான் ஒரே கண்ணன் நபர் அது குண்டு மல்லர்களுக்கு இடி வருது மல்லர்கள் எல்லாம் இருக்கார்கள் உள்ள இடி மாதிரி இருக்கிற மனுஷர்களுக்கு மாதிரி காண்பிக்கிறான் ஸ்திரீகளுக்கும் ரூபம் கொண்ட மன்மதனாக காண்பிக்கிறான் அப்படி அழகாக இருக்கான் கோபர்களுக்கு தங்களுடைய பந்துவாக காண்பிக்கிறான் துஷ்ட ராஜாக்களுக்கு தண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடியவராக காண்பிக்கிறான் தாய் தந்தையர்களுக்கு குழந்தையாக இருக்கான் அம்மா அப்பாவுக்கு குழந்தமாக இருக்கான் கம்சனுக்கு மிருத்யுவா இருக்கான் யமனாக இருக்கான் அவிதூஷம் தெரியாதவர்களுக்கு அஜ்ஞானிகளுக்கு அப்பூர்ண ரூபியாக இருக்கான் விராட் ஒரு சுரூபத்தில் இருக்கான் யோகிகளுக்கு பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கான் விருஷ்டிகளுக்கு பரதேவது தெரியப்பட்டது அப்படிப்பட்ட கண்ணன் கிருஷ்ணன் அண்ணனாவ பலராமனோட எப்படி யுத்தரங்கத்தில் பிரவேசிக்கிறான் இதுதான் ஒசத்தியான விஷயம் சொல்லப்பட்டது இதில் பல ரசங்கள் காண்பினார் பின்னால் அதில் பார்ப்போம் ஏ அசுரன் ஆச்சன் வீரன் இருந்தாலும் கோலையாப்பிடத்தில் கொல்லப்பட்டதுங்க தெரிஞ்சுட்டேன் அவன் அதனால ஜெய ராமகிருஷ்ணர்களை இந்த பலராமனும் கிருஷ்ணனை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு மனசு கலங்கி போய் நூடஞ்சிருக்கானவன் அப்போ பெரிய தோள்கள் படைத்தவர்கள் பெரிய தோள்கள் படைத்தவர்கள் பராக்கிரமன் கொண்டவர்கள் பலவிதமான வேஷம் ஏற்கனவே தான் நேற்றுக்கே அந்த பல வஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்காருங்க அந்த வருஷங்கள் ஆபரணங்கள் புஷ்ப மாலைகள் வஸ்திரங்கள் இதெல்லாம் தரித்திர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ணர்கள்லாம் அந்த ரங்க மேடை அதாவது மல்ல ரங்க மேடை மல்லர்கள் வந்து விளையாடுவதற்காக மல்ல யுத்தம் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட மேடை அடைந்து அங்கே அழகான வேஷம் போடப்பட்ட ரெண்டுன்னா நடிகர்கள் மாதிரி ரெண்டு நடிகர்கள் மாதிரி ரெண்டு நடிகர்கள் மாதிரி வேஷம் போட்டுன்னு இருக்கிற காண்பி காண்பின காண்பித்தார்கள் தங்களுடைய காந்தியால் பார்க்கக்கூடியவர்களுடைய மனசு அப்படியே கவர்கிறார்கள் அவர்களுடைய தேஜஸ் காந்தி பராக்கிரமத்தால் கவர்கிறார்கள் ராஜனே மஞ்சத்து மேலே இருக்கக்கூடிய அந்த மஞ்சம்னா உட்காரக்கூடிய இடம் கட்டில் மாதிரி மஞ்சம் மேலே உட்காரக்கூடிய இடம் கேலரினா மஞ்சம் மஞ்சன்னா கேலரி அப்படிப்பட்ட கேலரியில் இருக்கிற மாதிரி கிரிக்கெட் ஃபீல்டில் பார்க்குறதில்ல மாதிரி அது அது மாதிரி மஞ்சள் அதில் உட்காந்துக்கூடிய அந்த நகர ஜனங்கள் பட்டணத்தாலும் அந்த தேசத்தை ஜனங்களும் அந்த புருஷோத்தமரில் பார்த்தேன் அதாவது பலராமனையும் கிருஷ்ணனையும் பார்த்தேன் ஆனந்தத்தால் ஏற்பட்ட கண்களெல்லாம் மலர்ந்து பார்க்கிறார்கள் முகத்தை அப்படிப்பட்ட கண்களை விரித்து ஆனந்தத்தோடு பார்க்குறார்கள் அப்படி கண்களால் அவர்களை அப்படி அவருடைய திருமுகத்தை அப்படியே குடிக்கிறாள் கொடுத்தார்கள் திருப்தியை அடைவில்லை பார்த்து பார்த்து பார்க்க பார்க்கல பார்க்கல இதுல தான் அங்கே இருக்கும் தக்ஷுப்யாம் ரெண்டு கண்களால பிவன் தெய்வம் அப்படியே கண்களாலே அவர்கள் அப்படியே அந்த ரூபத்தை குடிக்கிறாப்புல பார்க்கிறார்கள் நாக்கால லிகந்தை ருச்சிக்கிறாப்பு நக்கி பார்க்குறாப்புல பார்க்குறாங்க மூக்காலம் அப்படி அப்படி முகர்ந்து பார்க்குறாப்புல அப்படி முகர்ந்து பார்க்குறாப்பு பார்க்கலாம் ரெண்டு கைகளால் அப்படியே ஆலிங்கனம் பண்ணுறாப்புல இருக்கான் கண்ணன் நிறுத்தாப்புல இருக்கான் ரெண்டு கைகளால் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார்கள் மூக்கால் முகந்து அவனுடைய வாசனை மகர்கிறார்கள் நாக்கால் அவனை வந்து ஒரு ஸ்வீட்டு அவன் தான் மதுரமாச்சேன் மதுரமாச்சேன் நயன மதுரம் ஹசிட்டம் மதுரம் மதுராதிபதி இறக்கில மதுரம் அப்படியே ருச்சி பாராமல் அவன் ருச்சி பார்க்குறார்கள் ரெண்டு கண்களால் அப்படியே அவனுடைய கிருஷ்ண ரூபத்தை அப்படியே ங்கத்தில் நுழைகிறான் கண்ணன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக காட்சி அளிக்கிறான் முன்னாலே சொன்னான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒருத்தருக்கு வந்து பிள்ள ஒருத்தருக்கு பேரன் ஒருத்தருக்கு வந்து அப்பா ஒருத்தருக்கு தாத்தா ஒருத்தருக்கு கணவன் ஒருத்தருக்கு வந்து அண்ணா ஒருத்தருக்கு தம்பி இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா ஒருத்தருக்கு மாமா ஒருத்தருக்கு மாமனார் ஒரே ஆள் தான் எல்லாம் இருக்கார் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆஃபீஸில் குலிக்கும் ஒருத்தருக்கு வந்து பாஸ் ஒருத்தருக்கு வந்து அடியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கண்ணன் இப்படி காட்சி அடிக்கிறான் ஒருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி அளிக்கிறான் மல்லர்களுக்கு இடி மாறி காட்டணும் இடி இடி மாதிரி வரணும் மல்லர்களுக்கு இடி மாதிரி வந்து முடிக்க போகிறான் அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மனித குலம் மாணிக்கமாக இருக்கான் அந்த மனுஷ ஜாத்தியிலேயே ஒரு மாணிக்கமாக இருக்கான் அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் ரூபமே எடுத்து வந்த மன்மதனாக இருக்கான் கோபர்களுக்கும் அவருக்கு ரொம்ப பிரியமான கோபாலனாக இருக்கான் கெட்ட ராஜாக்களுக்கும் அவர்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கான் பெற்றோர்களுக்கும் அம்மா அப்பா யார் நம்ம யசோதா நந்தகோபர் வச்சுக்கலாம் இல்லை தேவக்கி வசுதேவர் வச்சுக்கலாம் அவர்களுக்கு குழந்தையாக இருக்காங்க கம்சனுக்கும் யமனாக அதாவது இது பரட்ட தித்தி தெத்தி பல்லு யா மகிழ வாகனம் எரும வாகனம் பாசம் அப்படி வைக்கிற மாதிரி தத்தம் உணராதவர்களுக்கு அடியச்சு தத்துவம் உணராதவர்களுக்கு அற்புதமான ஒரு பயங்கர ஒரு விஷயமா இருக்கு யோகிகளுக்கு பக்தர்களுக்கு பரபிரம்மாயிருக்கான் யோகிகளுக்கு பக்தர்களுக்கு பரபிரமமாக இருக்கான் விஷ்ணு தாங்கள் ஆராதனை பண்ண வேண்டிய இஷ்ட இருக்கான் அப்படி காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஒரு உரையாசிரியர் தோஷ்ணி உரையாசிரியர் அவர் வந்து இப்படி கோபம் ஆச்சரியம் இப்படி ரசங்களை காண்பிக்கிறார் இது காவியத்திற்குண்டான ஒரு விஷயம் காவியத்துக்குண்டான லட்சணங்கள் இருக்குது ரதிரோ அதுபுத்தாரோ வீரோ தயானசா சாந்த சேமப்தி ரௌதிரோ அபுத்திய சங்காரோ ஹாஸ்யம் வீரோ தயான சேமப்தி இப்படி இவ்வளவும் ரசங்கள் உண்டு காசங்கள் காவியம் காவியம் லிடரேச்சர் அதுதான் அது வந்து இப்போ யாரையும் பொறுத்தவரை அதை நான் பார்க்க அதிகமாக அதை பார்க்குறதுல ஏன்னா நம்முடைய லட்சியம் வந்து உயர்ந்த லட்சியமாக வச்சுருந்தாச்சு நம்முடைய லட்சியம் பக்தியும் அந்த அனுபவ ஜ்னானந்தான் ஞான விஜான அப்படி இருக்கணும் அப்போது இதெல்லாம் வந்து ஒரு காவியத்துக்கு பண்டிதனுக்கு ஒரு வித்வானுக்கு வேண்டிய விஷயம் நான் ஏற்கனவே ரெக்கார்டே பண்ணிட்டேன் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் ஐ எம் நாட் எ வித்வான் அட் i am not a pandidan attar i have no um, and the pandidan vidwanudeya vasaniye kadaiya irukkanum irakkukal endru ena poradhukke avastha padanum ya arumari vechikona appuram yen poradhukke avastha padanum venda venda avashyam illa adu adiyenudeya sonda vishayam அது எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் காவியத்தில் உண்டான விஷயம் அப்போது தங்களையே வீரர்களாக நினைச்சுட்டு ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடிய அதனால் கிருஷ்ணனுக்கு மரணங்கிறத நினச்சின்னு இருக்கக்கூடிய மல்லர்களுக்கு வஜ்ரா மாதிரி அப்படி ஒரு பராக்கிரமான வலிமையான சரீரத்தோடு கிருஷ்ணன் தோண்டியதுனால அந்த குரோதம் சினம் அப்படிங்கிற தாய் பாவம் கொண்ட ரௌத்ராசம் காண்பிக்கப்படுது மக்களுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் உயர்ந்த ஒரு மனுஷனுடைய விலாசங்களை பார்த்து அப்படியே ஒரு ஆச்சரியம் விஸ்மயம் அப்படிங்கிற வியப்பு வருது ஆச்சரியம் வருது அதனால ஸ்தாயி பாவம் அது கொண்ட அற்புத அரசம் சொல்லப்படுறது சின்ன இளம் ஸ்திரீகளுக்கு இளம் கன்னியர்களுக்கு கண்ணனை பார்த்து அழகு அப்படிப்பட்ட ஒரு அழகு அதனால் ஒரு மன்மத கலர்த்திய செய்து அவர்களுக்கு மனசில் ஒரு ஆசையை தூண்டி விடுறது அதனால் ரத்தின்னு சொல்லப்பட்ட தாயி பகமான சிருங்காரசன் காண்பிக்கிறார் ஸ்ரீராமா போன்ற கோபர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு நண்பன் ஃப்ரெண்டுங்கிற நினப்பில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அப்படி ரத்தமெல்லாம் மேலே தெறிக்க அப்படி இருக்கக்கூடிய ரத்தம் சொட்ட சொட்டை இருக்கக்கூடிய யான தந்தங்களோட காண்பித்ததுனால சிரிப்பு ஹாஸ்யங்கிற தாயி பாவம் கொண்ட ஹாஸ்யரசம் காண்பிக்க அது அது திரிபாவம் இருக்கு தாயி ரசம் ஹாஸ்யரசம் நல்லவர்களை வந்து கஷ்டப்படுத்தி ஹிம்ச பண்ணக்கூடிய அல்லது பூமியினுடைய சாரத்தை விழுங்கக்கூடிய இப்போ யார திரவிட ஆசை திரவிட ஆசை உங்களுக்கு புரியலைன்னா ரொம்ப வருத்தப்படுறேன்னா ஏன்னா இதில் இந்த மேக்சிமம் ஹிந்துலாம் இந்த செக்யூலரசத்தில் அறுபது வருஷத்தில் புத்தி கெட்டுப்பு எடுத்தவர்களுக்கு சுத்தமாக இவர்கள் ஏமாற்றி நம்மளை சொரண்டி சுரண்டி நம்முடைய ஹிந்து கலாச்சாரத்தையும் நம்முடைய சனாதன தர்மத்தையும் கொலைச்சியும் கன்வர்ஷனில் போயிட்டு நம்ம கோவில் சொத்தத்தில் பிடுங்கி எழுத்தி சாப்பிட்டாச்சவர்கள் நேராக சரி வேண்டாம் அப்படி இருக்கார்கள் புரியணுக்கணும் அவ்வளோ தான் அப்படி பூமியினுடைய சாரத்தை விழுங்கக்கூடிய நல்லவர்களை துன்புறுத்தக்கூடிய அப்படிப்பட்ட கெட்ட ராஜாக்கள் ஆழ்றான் வந்தான் கெட்ட ராஜா அடக்கி தண்டித்து அவர்கள் ஆள்பவக்கூடிய அளவில் வீரம் அவர்களை காண்பிக்கிறதுனால உற்சாகம் சொல்லப்பட்ட தாயி பாவமான வீரரசம் காண்பிக்கிறது பெற்றோர்களுக்கு குழந்த அதனால அந்த மல்லர்கள் அவர்களால் என்ன கஷ்டம் வருமோ என்ன துன்பம் வருமோ என்ன கெடுதல் வருமோ அப்படின்னு பயம் ஏற்படுறதுனால சோகங்கிற கருணா ரசம் வருது கம்சனுக்கு தேவகி கிருஷ்ணன் போன்றவர்கள்ட்ட அவர்கள் தனக்கு யமன்கிற சிந்தனை இருப்பதனால பயம் குறிக்கக்கூடிய பயான கரசம் இருக்கு கம்சனுக்கு கம்சனுக்கு பயானகரசம் கண்ணண்டர் இவன் தான் நமக்கு வந்து யமன் கிருஷ்ணன்ட கிருஷ்ணண்ட அப்போ தத்துவம் தெரியாத பாமரர்களுக்கு தத்துவத்தை உணராத பாமர்களுக்கு கிருஷ்ணனுடைய விஞ்சஸ்வரூபம் வந்து தெரியல முறிய முடியாது அறிய முடியாது உணர முடியாது லோக்கம் லௌகிக விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கிறதுனால ஜுகுப்ஸேன்னு சொல்கிறக்கூடிய பார்ப்பதற்கு சின் சிறுவர்கள் மாதிரி அதாவது சின்ன குழந்தைகள் மாதிரி தோன்றினாலும் பேராற்றல் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு அற்புத சிந்தனை இருக்குது அப்படிப்பட்ட தாயி பாவம் கொண்ட பீபத் சரசம் பீபத் சரசம் பக்தர்களுக்கும் பரபிரமமா இருக்கிறதுனால சமம் சொல்லப்பட்ட தாயிபாவம் சொல்லக்கூடிய சாந்தரசம் இருக்கு சாந்தரசம் இது பரபிரமமா இருக்கள் சாந்த இருக்கு விஷ்ணிகுலத்தில் இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு விஷ்ணி குல யாதவர்களுக்கு தங்களுடைய இஷ்ட தெய்வம் சொல்றதுனால பிரேமை அந்த பிரியம் அன்பு அது குடிக்கக்கூடிய பிரேமை ஸ்நேகம் பிரியம் அன்பு காமிக்கக்கூடிய பக்தி ரசம் தோன்று இப்படி ரௌத்ரரசம் அத்ுதரசம்ருங்காரசம் ஆஸ்தியரசம் உற்சாகமான வீரரசம் சோக கருணரசம் பயானக ரசம் பீபச்சரம் சாந்தரசம் பக்தி ரசம் காண்பிக்கப்படுகிறது இந்த ஒரு ஸ்லோகத்தில் மேலே ராஜனே குலியா பீடங்கள் யானை கொல்லப்பட்டதுனால ரெண்டு பேரையும் ஜெயிக்க முடியாது ரொம்ப சீக்கிரம் ஜெயிக்க முடியாதுன்னு பயந்த கம்சன் ஜிடமான மனசு கொண்டவனாக இருந்தாலும் உறுதியான மனசு கொண்டவன் கொஞ்சம் பயந்தான் நடுங்கினான் அப்படியே கஷ்டப்பட்டான் பெரிய தோள் கொண்ட அந்த கிருஷ்ணனும் சடந்தோல் கொண்ட கிருஷ்ணனும் பலராமனும் பலவிதமான வஸ்திர ஆபரணங்கள் பூமாலைகள் அப்படியே தரித்துக்கொண்டு அழகாக இருக்கக்கூடிய ரங்கத்தில் வந்த காட்சியை பார்த்து அழக வேஷம் போட்ட அழகான வேஷம் போட்ட ரெண்டு நடிகர்கள் ஒரு இது நடிகர்கள் இதெல்லாம் இருக்கு அவர்கள் வந்து ஆக்டர்ஸ் வந்த மாதிரி நடிக்க வந்தது போல இருந்தது அவர்கள் வந்து அங்கே பார்க்கக்கூடிய கூடிய ஜனங்களுடைய மனசை அப்படியே தங்களுடைய தேஜஸால் அப்படியே கவர்றாப்பில் இருந்தது மஞ்சத்தில் இருக்கக்கூடிய நகரத்தர்கள் சாதாரண ஜனங்கள் பௌர நாட்டு மக்கள் அப்போ அந்த உத்தோபுரர்களான கிருஷ்ணபலர பருத்தி சந்தோஷத்தால் கண்கள் முகமாக மலர்ந்து கண்களால் அவருடைய திருமுகை பருகினார்கள் அப்படியே மனசு நிறைஞ்சு பொடுத்து குடிக்கிறாப்பில் பார்த்தார்கள் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாற்போம்